மலஜலம் கழிக்க மாட்டார்கள் சளி சிந்த மாட்டார்கள் எனினும் அவர்களின் உணவு அது ஒரு ஏப்பமாகிவிடும் அதன் வாடகை கஸ்தூரியின் வாடகை போல் இருக்கும் மூச்சை இலகுவாக விடுபவர்கள் போல் தஸ்பீ தீர்களை இலகுவாக கூறுவார்கள் என்று நபி சல்லிசல்ல அவர்கள் கூறினார்கள் இரண்டு எட்டு மூன்று ஐந்து